இவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல அச்ச மாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்க மாட்டாங்களாம் அவங்க இங்க வராங்களாங்க மருது பாண்டியும் மல்லிகாவும் உட்காந்து என்ன மருது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம் நல்லா இருக்கேன் மாமி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு மல்லிகாவை பார்த்து ஏன்டி இன்னும் கிளம்பாம இருக்க நாழி கோயிலுக்கு போகணும்ல போய் கிளம்பு அப்படின்னு சொல்லி மல்லிகா கிட்ட இல்ல மாமி அத்தையும் மலரும் கோயிலுக்கு போனாங்க இன்னும் வரல அவங்க வந்தாங்கன்னா டிஃபன் பரிமாறி கிளம்பிடலாம் நினைச்சேன் அவங்க வந்து அடி நீ போய் கிளம்பு கோயிலுக்கு போகணும்ல போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் அதுக்கப்புறம் மருது பாண்டி விசாரிக்கிறாராம் என்ன மாமி அர்ச்சனால நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அச்சு மாமி சொல்றாங்களாம் ஆமா மருது ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்தவளோட கல்யாணம் இப்பதான் ஒரு விடிய காலம் வந்துருச்சுப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க கோயிலே வச்சு வெக்கல பாக்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் மல்லிகாவ கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் ஆமா மம்மி அர்ச்சனாவோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா நல்ல வழக்க அமையும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மருது சொல்றாராம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போன மல்லிகாவும் உடனே பட்டு புடவை எல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு வந்துட்டாலாம் வந்த மருது பாண்டி போயிட்டாராம் என்ன வீ அழகி சொன்னால் வேலைக்கு வாங்க வருவேன் வேலை உயிர் என்றாலும் தருவேன் அந்த அழகை கண்டு வியந்து போயிரே ஒரு மொழி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 ரொம்ப அழகா அறிவா சூப்பரா பேசுறாங்க எப்படி பேசுனாங்க அப்படின்னாக்க ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகி அந்த பெண் இறந்து விட்டானா அந்த ஆணுக்கு அந்த சமூகம் எப்படி சொல்லும் அப்படின்னா இந்த ஆண் பாவம் சின்ன வயசு ஆஹ் இந்த வயசுலயே உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி வைப்பாங்க அதே ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகி அந்த கணவர் இறந்துட்டாருன்னா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 இந்த கூட்டத்துல யாருக்காச்சும் தைரியம் இருக்கா ஒரு விதவைய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருக்குமே வராது வார்த்தைக்கு தான் இருக்கும் போது நானுமே ஒரு விதவைதான் இந்த கூட்டத்துல யாருக்கா தைரியம் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த எழுப்பி விடுறா உடனே இந்த கூட்டத்துல ஒரு நிமிஷம் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க திடீர்னு பார்த்தா மருது மட்டும் எழுஞ்சி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு அந்த கூட்டத்துல எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் அந்த நடுவர் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பேச வச்சு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் ஒத்து போனதும் அந்த மேடையிலயே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வச்ச உடனே வீட்டுக்கு வந்திருக்கு வயிறுக்கு வந்த உடனே அவங்க அம்மா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏண்டா உனக்கு அறிவு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 அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணும் வந்துட்டாங்க வந்த உடனே என்ன மருதாச்சு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உடனே சரி சரி என் மருமக எங்க ஆளுக்கானும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பக்கத்து வீட்டு அச்சு மாமி இருக்காங்களா அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா அதுக்குதான் கோயில போய் வெத்தல பக்கம் மாத்துறாங்களாம் அதனால இவங்கதான் பெரிய மேடம் ஆச்சே அதனால இவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றா உடனே டே என்னடா அப்படி சொல்லிட்ட என் மருமக ரொம்ப ராசியான பொண்ணுடா இந்த தெருவிலேயே இந்த விசேஷமும் அவ இல்லாம நடக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்களாம் இது கேட்ட மருதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாங்களா ஏன்னா அன்னைக்கு இதே பெண்ண தான் இவங்க ராசி இல்லாதவ அமங்கலமான பொண்ணு அப்படி அப்படின்னு சொன்ன வாயால இன்னைக்கு அவங்களே பெருமையா பேசுற அளவுக்கு இந்த மல்லிகா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஆம் நேயர்களே அபசகுணம் என்று யாரையும் நினைத்து விடாதீர்கள் காலமும் சூழ்நிலையும் ஒருவரை எந்த நிலைக்கும் மாற்றிவிடும் அனைவரையும் நீசியங்கள் நன்றி வணக்கம்